வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் நற்றினை நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் திருவாரூர் சீனிவாசனின் பணிவான வணக்கங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய தினம் நாம் காணவிருக்கும் புராணம் நபிநந்தி அடிகளாரின் புராணம் ஆகும் அருணம்பி நபிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்ற அற்புதமான சைக்கிளார் புரா பெருமானினுடைய புராணத்தினுடைய வரிகளை ஒட்டி அவருடைய புராணத்தை இன்று நாம் பார்ப்போம் உலகமே மகிழ்வோடு இருப்பதற்கு நிச்சயமாக இருள் விலகி ஒளி வேண்டும் ஆக ஒளி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும் நாம் ஆதிகாலத்திலே சைவர்கள் அற நெறியை அதாவது நாம் குடும்பம் நடத்துகிறோமே இதுவே ஒரு அறம் செய்வதாகும் சாதாரணமாக நம்ம இல்லறத்தார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்திற்கு தாய் தந்தையரை கவனித்துக் கொண்டு மனைவியை கவனித்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைகளை கவனித்து பேரப்பிள்ளைகளை கவனித்து ஒவ்வொரு நபர்களுக்கு அன்பு காட்டி ஜீவகாருமிய ஒழுக்கத்தை கடைபிடித்து அறத்தை வளர்ப்பதே குடும்பம் நடத்துதலாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் எதையெல்லாம் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அவைகள் பாமரர்களுக்கும் நம்மை போன்ற சாதாரண எளியோடர்களுக்கும் நிச்சயமாக புரிய வாய்ப்பில்லை அதை தழுவி ஆகமங்கள் உருவாக்கப்பட்டது ஆகமங்களில் எல்லா ஆகமங்கள் விதிப்படி நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஆகம விதிப்படி இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்று இன்றைய காலத்தில் சொல்கிறோம் முக்கால்வாசிய ஆகமங்கள் நம்மிடம் இல்லை என்றுதான் பெரியோர்கள் அறிஞர்கள் சைவ பெருமக்கள் எல்லாம் கூறி வருகிறார்கள் இதை தழுவி புராணங்கள் ஏற்றப்பட்டது இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி கதைகளாக இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது இந்த புராணத்தில் ஒன்று தான் சிவ புராணம் அதன் அடிப்படையில் தான் பெரிய புராணம் ஸோ இந்த புராணங்களிலே வரக்கூடிய வரலாறுகள் உண்மை சம்பவங்களாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவியல் முறைக்கு சற்றும் மாறுபட்டது திடீரென்று வானில் சிவபெருமான் தோன்றுகிறார் அசுரறி ஒழிக்கிறது ஸோ இதெல்லாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக இவர்கள் நம்புவதற்கு இல்லை என்பதனாலே தான் இதிகாசத்தை வைத்தார்கள் இந்த இதிகாசத்திலே மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் சீவகிருஷ்ணாமி ஸோ இது ஒவ்வொரு கதைகளையும் நாம் காண முடியும் அதன் அடிப்படையிலே இருளை நீக்கி ஒளியை ஏற்றி திருவிளக்கு ஏற்றி பகவானுக்கு அன்பு செய்யும் மிக அற்புதமான பணியையும் இந்துக்கள் நம்முடைய சைவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் ஒரு மதம் மட்டுமல்ல எல்லா மதங்களும் ஒளியை அதாவது லைட் என்று அங்கிடத்தில் சொல்வார்களே அந்த ஒளியை கடவுளாக வணங்குதலில் மாறுபட்டதே இல்லை எப்பேற்பட்ட தத்துவங்களை கொண்ட மதமாயினும் நிச்சயமாக ஈரளை விளக்கக்கூடிய ஒளியை மிகவும் அரிய போற்றுவதற்குரிய கடவுளாகவே விளங்குபவர்கள் ஆக இந்த அடிப்படையிலே நபிநந்தி அடிகள் என்ற ஒரு அடிகளார் பெருமைமிக்க அந்த சோழ நாட்டிலேயே இவரும் பிறந்து வளர்ந்திருக்கிறார் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு ஏமா பேரூர் என்று அழைக்கக்கூடிய இன்றைய தினம் சொல் வேறு வழங்கி தெரிந்து திருநெய்பேர் என்று வழங்குகிறது இதுவும் அந்த அடியாரை தழுவியே வந்த பெயராகும் திருநெய்பேர் என்றால் நெய்யால் விளக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை துதித்து பாடி மகிழ்ந்து பரவி வரக்கூடிய இந்த அடிகளாரின் பெயராலேயே அந்த ஊர் அழைக்கப்படுகிறது வயல்வெளிகளில் விளைந்த வெண்மையான நெற்பயிர் பரந்த இடங்களில் இடையிடையே ஒளிவிட்டு திகழும் செந்தாமரை மலர்கள் செண்கல நீர் பூக்கள் என்று அற்புதமாக காட்சி அளித்த ஊர் தான் இந்த திரு மிக தூய நெறியில் சைவ நெறியில் ஒருமைப்பட்டு வாழ்கின்ற அந்தந்தர்களுடைய குடும்பத்தில்தான் இவர் பிறந்தார் சொல்லுலகமும் பொருளுலகமும் என்ற இரு உலகத்திலிடம் சிவபெருமானுடைய திருவடியை இடையராது வாழ்த்தி வணங்கி வந்தார் சத்திய மொழியாகிய வேதனுள் கூறும் ஒழுக்கத்தாலும் ஆகமங்களின் விதிப்படியாலும் புராணங்களினுடைய நடைமுறைகளாலும் இவர் ஈர்க்கப்பட்டு இரவும் பகலும் என்னுடைய சிவனே எனக்கு எல்லாம் என்று நியதியோடு வாழ்ந்து வந்த இவர் திருவாரூருக்கு அருகில் இந்த ஏமாப்பூர் என்று வழங்க வழங்கப்பெற்ற இன்றைய தினம் திருநெப்பேர் என்று வழங்கப்பட்ட இந்த சிவாலயத்திலே பூஜை செய்வது தினந்தோறும் வழக்கம் இடையிடையே நிச்சயமாக தினந்தோறும் திருவாரூரினுடைய பிரதான கோயிலாகிய புட்டிடம் கொண்டார் அல்லது வன்மீகநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஐயனை போற்றி பரவி தினந்தோறும் வந்து நேரே நடந்தே வந்து திருவிளக்கு ஏற்றிச் செல்வது இவருடைய வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் திருவிளக்கு டெய்லி ஏற்றிட்டு இந்த இவருடைய அற்புதமான பணி ஒரு நாள் திருவாரூர் சென்று பூங்கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு புற்றிடம் கொண்டாடிய பரவி போற்றிவிட்டு வெளியிலே வந்தார் வந்தபோது அந்த மதிலுக்கு அருகிலேயே அறநெறி என்ற ஒரு தனி கோயிலும் உண்டு இன்றைக்கும் நீங்கள் வந்தால் திருவாரூரில் அதை காணலாம் அதனையும் வணங்க விரும்பி அந்த திருக்கோயிலுக்குள்ளே பு புகுந்தார் அந்த திருக்கோவிலினுடைய கடவுள் புவனேஸ்வரி சமேத்த அறநெறி இந்த கோவிலிலே தன்னுடைய அன்பால் கண்ணீர் சொறிந்து மிகவும் பரிந்து தொழுதார் துதித்தார் பல தொண்டுகளை புரிந்தார் பல விளக்குகள் ஏற்றி இங்கும் வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அன்றைய தினம் அந்த வேலை கதிரவன் மேற்கடலில் சாய்ந்து கொண்டிருந்தான் சாயும் காலம் நேரம் தமது ஊர் சென்று திருவிளக்கு எரிக்க நெய் கொண்டு போதிய நேரம் என்ன செய்வது என்று அவர் மிகவும் கஷ்டமுட்டான் ஆக என்ன பண்ணலாம் இந்த நன்னெறி சாராத சமணருடைய வீடு தான் இங்கே பக்கத்தில் இருக்கு அந்த சமணர்கள்ட்ட போய் கேட்டோம்னா நிச்சயமாக இந்த திருவிளக்கு நெய் தரமாட்டார் என்ன செய்வது என்று மிகவும் வருந்தினார் அந்த சமயத்திலே இங்கே அக்கம் பக்கத்திலே கேட்பதை தவிர வேறு வழி இல்லாத நிலைமை இவருக்கு வேண்டாம் வந்துட்டது ஆக நெருப்பை கையில் ஏந்திய உங்கள் கடவுளுக்கு தனிய ஒரு விளக்கு தேவையா என்று சமணர்கள் இவரை ஏலம் ஏளனம் செய்தார்கள் சிவபெருமானுடைய கைகளிலே நடராஜ தாண்டவத்திலே ஒரு கரத்தில் நெருப்பை தன்னால எரிய விட்டுக் இந்த அற்புதமான தோற்றத்தை இவர்கள் பழித்திருக்கிறார்கள் நெருப்பையே கையில் வைத்து உங்களுக்கு கடவுளுக்கு நீர் விளக்கு ஏற்ற வேண்டுமோ என்று சொன்னார் ஆகவே இங்கு நெய் கிடையாது உனக்கு நெய் ஏற்றுவதற்கு விருப்பமாகப்பட்டால் ஏதோ இந்த கமலாலயம் என்று குரம் மிகப்பெரிய குளங்கள் இது தெய்வ குலங்களிலேயே பிரசித்தி பெற்ற தசரதனுக்கு வரம் கொடுத்த நலனுக்கு வரம் கொடுத்த ஏராளமான சிவபெருமானுடைய திருவள்ளையாடர்களை அறுபத்தி நான்கு தீர்த்த கொண்ட கமலாலயம் என்று ஒரு திருக்குளம் உண்டு இந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து உன்னுடைய பகவானுக்கு ஏற்றிவிடு என்று பரிக செய்தார்கள் இவருடைய பரிகாசத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த நம்முடைய நபிநந்தி நாயகர் அடிய பெருமான் வேகாவும் வருந்தினார்கள் ஐயோ என்ன செய்வேனே தாங்க முடியாத வேதனையுடனே சந்திரனை அணிந்த அந்திவன்னர் திருக்கோயிலுக்கு சென்று எந்தையே நன்னரை சாராத அம்மணர் கூறிய ஏலன மொழிகளை கேட்பதற்கு இந்த சிறிய்படுத்திவிட்டாயே நான் என்ன பாவம் செய்தேன் முற்பினை முன்வினை பயனோ அல்லது இந்த பொந்த பழவையிலே செய்த பாவமோ என்ன செய்தேனே தெரியவில்லையே இவ்வாறு பரிகசிக்கும் பரிகாசம் செய்யும் அளவிற்கு நான் மோசமாக போயிவிட்டேனே இன்று உனக்கு விளக்கேற்றுவதற்கு எனக்கு நெய்க்கு எங்கே போவேன் கருணை கடலே என்று அப்பொழுது ஞான வானில் ஒரு இனிய திருவாக்கு எழுந்தது அன்பனே வந்த கவலையை மாற்றுக மாறாத விளக்கு பணி செய்ய நீ திருவிழம் கொண்டதே எனக்கு மிகவும் சந்தோஷம் இதோ இங்குள்ள கமலாலய குளத்து நீரை முகந்து வந்து எரிப்பாயாக என்று அருள் வாக்கினை மிகவும் அற்புதமாக வாணலி வான்வெளியில் அசிரரியாக கேட்ட மகிழ்ச்சியிலே திளைத்தார் அம்மகிழ்ச்சியின் மிகுதியால் நாட்டியமாட செய்து விட்டார் போகல் பரவசத்தோடு கங்கையை முடிமையில் வைத்த கண் கண்ணுதலோன் கண்ணுதலோன் என்றால் கண் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நமது பார்க்கக்கூடிய ஐம்பு ஐம்புலன்களிலே ஒன்று கண் நுதல் என்றால் நெற்றி நெற்றி கண்ணுடைய பெருமானே உன்னுடைய கருணையை சிந்தித்து எவ்வண்ணம் உன்னை போற்றுவேன் என்று மிகவும் ஆர்ப்பரித்து நான் தழுதழுக்க நல்ல திருக்குளத்தில் எழுந்து அழுந்தி ஐந்தெழுத்து மந்திரத்தை பல்வேறு முறை ஓதி ஓதி தண்ணீர் முகந்து வந்து அறநிற்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அறநறியப்பர் சம் புவனேஸ்வரி சவேத அறநிலையப்பர் கோவிலை சுற்றி அந்த அற்புதமான சுவற்றின் பீடங்களிலே பற்பள விளக்குகளை வைத்து திரியிட்டு கமலாலய குளத்து நீரையே எண்ணெயாக வார்த்து அவர் தெரியை போட்டு எரிய வைத்தார் அந்த விளக்கானது கிஞ்சிற்றும் அணையாமல் இரவு முழுவதும் பிரகாசித்த வண்ணம் எரிவதைக் கண்ட அடியார்கள் அனைவரும் நபிநந்தியடிகளை பார்த்து அரக இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்